திருச்சிற்றம்பலம் திருநக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருவலஞ்சுழி மும்மணி கோவை திருச்சிற்றம்பலம் பணுங்குதும் வாழி நெஞ்சே புணர்ந்துடன் பொறுகடல் முகந்து கருமுகிர் கணம் நற்படவர ஒடுங்க மின்னிக் குடவரை பொழிந்து கொழித்திழியருவி குழித்திழி அருவி குண கடல் மடுக்கும் காவிரி புனல் உடுத்த மணி வலன் வலஞ்சுழி அணிநீர் கொன்றை அண்ணலது அடியே அடிப்போது தன் தலை வடிகள் உன்னி கடி போது கை கொண்டார் கண்டார் கை கொண்டார் கண்டார் முடிப்போதோ வானாக சூடு வலன் சுழியான் வானோரும் காணாத செம்போர்கழல் கழல் வண்ணமும் சடை கற்றையும்வர் காண கில்லார் தழல் வண்ணம் கண்ட தளர்ந்தார் இருவரம் தாமரையின் நிழல் வண்ணம் பொன் வண்ணம் நீர் நிற வண்ணம் நெடிய வண்ணம் அல் வண்ணமுர்வஞ்சுழி ஆழ்கின்ற அண்ணல ஏன்னலது பெருமை கண்டனம் கண்ணுதற்கடவுள் மன்னிய தடமல் வலஞ்சுழி பனி பொருட்பயந்து பல்லவம் பழிக்கும் திகழுளி முறுவல் தேமொழி செவ்வாய்த்திருந் திருங்குழலியை கண்டு வருந்தி என்னுள்ளம் வந்த போதே போதலாம் பூங்கொன்றை கொண்டிருந்த பூங்கொன்றை தாதலாம் தன்மேனி தைவருமாள் தன்மேனி தைவருமாள் தீதில் மறை கண்டன் வானோன் வலன் ி பிறை கண்டம் கண்டனைந்த பின் பெண் கொண்டிருந்து வருந்தும் கொலாம் பெருமான் திருமால் வண் கொண்ட சோலை வளஞ்சுழியார் அதிசூடி நிற்று கண் கொண்ட கோபம் கலந்தன போல் மின்னி கார்புனத்து பண் கொண்டு வண்டினம் பாட நின்றார்த்தன பன்முகிலேயே முகிர்கணம் முழங்க முனிந்த வேழம் எயிற்றையடக்கிய வெகுளியாற்ற அணி நடை மடப்பிடி அருகுவந்தனை தரும் சாரல் தன் பொழில் அணைந்து சோறும் தேனு குதை செரிதருவனத்தில் சருவரிவாரல்யம் பெருமணீர் மல்கு சடை முடி ஒருவன் மருவிய வலஞ்சுழியள் தோற்றத் தங்கையத்தெழுந்த மணிநீர் குவளை என்ன அணிநீர் கருங்கண் ஆ இழை பொருட்டே பொருட்டக்கீர் சில்பலிக்கென்று புகுந்தீரேனும் அருட்டக்கீர் யாதும் என்றார் வலம் சுழினம் வாழ்வென்றார் தாம் மறைந்தார் சங்கு சங்கம் புரளத்திரை சுமந்திரோ கழியருகே வங்கம் மலியும் துறையிடை காண்டிற் வலம் சுழியார் அங்கம் புலனைந்தும் ஆகிய நான் மறைமுக்கணக்கண் பங்கன் திருவர் குருவடிவாகிய பாவையே பாவையாடிய துரையும் பாவை மறுவொடு வளர்ந்த அன்னமும் மறுபி திருவடி அடியேன் தீண்டிய திறனும் கொடியேன் உள்ளம் கொண்ட சூழலும் கள்ளக்கருங்கண் போன்ற காவியும் நெருங்கி அவளே போன்றதன்றே தவள சாம்பலம் பொடி சாந்தனத்தை வந்து தேம்பல் வெண்பிரை சென்னிமிசை வைத்த வெள்ளேற்றுழவன் வீங்கு புனல் வலஞ்சுழிவண்டினம் பாடும் சோலை கண்ட அம்ம அக்கடி புழில் தானே தான் ஏறும் மா நேரு தொழேன் தஞ்சடை மேல் தேநேரு கொன்றை திரம் பேசேன் வானேரமையாரோ சோலை வலஞ்சுழியான் கொல் என் கையார் வளை கவர்ந்தவாறு ஆறு கற்றைச் சடை கொண்டரொற்றை சூடி மற்றை கூறு பெண்ணாயவன் கண்ணார் வலஞ்சுழி கொங்குதங்கு நாறு தன் நீர்கள் இன்னே நடந்தே கடந்தார் சீருவன்றி சிலை காணவர் வாழ்கின்ற சே நெறியே நெறிதரு குழலி விரலியோடு புணர்ந்த செறிதரு தமிழ்நூல் சீரியாழ்பாணம் பொய்கையூரன் பொதுமணம் புணர்த்தரமோபோ மூன்று பயன்பெற்ற நே நீ அவன் புனை தார் மாலை பொருந்த பாடியில்லதும் உள்ளதும் சொல்லிக் கள்ளவாசகம் வாழாமல் பேசவண்ணனையில் வானரமகளிர் வான் பொருள் பெற்றனை அவரேலிங்கையொங்கை குங்குமம் தழியி விழையா இன்பம் பெற்றனர் யானில் அரண்ண மருந்துரையும் மணி நீர் வலஞ்சுழிச்சுரும்பிவர் நரவயற்ழு கரும்பில் தீ நீரபாய் நீர் சோறும் சிலம்பு குரர் சிறுபறை பூண்ட அலம்பு குரற் கிண்கிணி களிரு வெற்றனேம் தனம் ஏறி மீர் தொங்கித் தன்னங்கம் வேளாய் மனம் வேறுபட்டொழிந்தாள் மாதோயினமேரே பாடாலம் வண்டலம்பும் பாய் நீர்வலஞ்சுழியான் கோடாலம் கண்டனைந்த கொம்பு கும்பார் குளிர்மறை காடனைவானபர் கூடிநின்று நம்பாயன வணங்க பெருவானை நகர் எரிய அம்பாய்ந்தவனை வளஞ்சுழியானை அண்ணாமலை மேல் வம்பா நருங்கொன்றை தாருடயானை வணங்குதுமே திருச்சிற்றம்பலம்